ஒரே ஆடையை அணிந்திருக்கும் போது இரு முட்டு கால்களையும் நாட்டி வைத்து உட்காருவதையும் தடை செய்துள்ளார்கள் வீசப்பட்டது எந்த பொருளின் மீது படுகிறதோ அந்த பொருளை இவ்வளவு விலைக்கு தருகிறேன் என்று கூறிவிருப்பது முனாபதா எனப்படும் குவிக்கப்பட்ட பொருட்களை பிரித்து பார்க்க விடாமல் அதை தொட்டு பார்க்க மட்டுமே அனுமதிக்கப்படும் வியாபாரத்திற்கு முலாமசா என்று கூறப்படும்